ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம மெய்யன்பர்களே சாஸ்திரங்கள் நம் வாழ்வின் குறிக்கோளையும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக நமக்கு உபதேசம் செய்கின்றன அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே என்று நன்னூல் இலக்கண நூல் சொல்லுகிறது விதந்தி சதுர புருஷார்த்தான அனேன இதி வேதகா நான்கு வகையான குறிக்கோள்களை இதன் மூலம் அறிந்து அடைவதால் வேதங்கள் என்று அவை அழைக்கப்படுகின்றன அதாவது சாஸ்திரங்களை வேதங்கள் என்று சொல்லுகிறோம் வேதங்களின் வாயிலாகத்தான் சாதனங்களையும் அவற்றின் சாத்தியங்களையும் தெரிந்து கொள்ளுகிறோம் நமது சுய அல்லது சுய அறிவை சாஸ்திரங்களோடு இணைத்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையின் குறிக்கோள்களும் அவற்றுக்கான நெறிமுறைகளும் தெளிவாக விளங்குகின்றன உயிரானது உடல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறது உடலை பாதுகாப்பதற்கு அடிப்படையான சில அம்சங்கள் தேவை காற்று வெயில் மழை போன்றவைகளால் இவ்வுடல் பாதிக்கப்படாத வண்ணம் இவ்வுடலுக்கு இருப்பிடம் தேவைப்படுகிறது இவ்வுடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது அவசியமாகிறது இவ்வுடலுக்கு உணவு உடை உறைவிடம் ஆகியவை அத்தியாவசியமான தேவைகள் ஆகின்றன இது பல அம்சங்களை உடையது அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதும் இதில் அடங்குகிறது குடும்ப அமைப்பும் இதில் அடங்குகிறது ஜாதி சமூக அமைப்பும் இதில் அடங்குகின்றன இதுபோன்ற பல்வேறு பரந்த அம்சங்களை உடையது இந்த உடலை பாதுகாக்கும் வாழ்க்கை அதற்காக நமது முயற்சி அமைகிறது தனி மனித முயற்சியும் ஒட்டுமொத்த சமூக முயற்சியும் பொருளுக்காகவே அமைவதை உணர்கிறோம் வாழ்க்கையின் குறிக்கோள்களில் பொருளை பெறுவதும் பொருளை பாதுகாப்பதும் பொருளை பகிர்வதும் பல்வேறு கோணங்களில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன பணம் மட்டும் பொருள் அல்ல பணத்தினால் பெறப்படும் அனைத்தும் பொருள்களே ஆகும் நம்முடைய உழைப்பின் பெரும்பகுதி பொருள் ஈட்டுவதிலும் பொருளை பாதுகாப்பதிலுமே பயன்படுத்தப்படுகிறது இது அர்த்த புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது பொருள்களை நுகர்வது காமம் பொருள்களை சேகரித்து அந்த பொருள்களை அனுபவிக்க வேண்டும் என்று கருதுகிறோம் பொருளைச் சேர்ப்பது முதல் குறிக்கோள் அந்த பொருளிலிருந்து இன்பம் தூய்ப்பது இரண்டாவது குறிக்கோள் அர்த்த புருஷார்த்தா காம என்று இவற்றை நாம் கூறுகிறோம் பொருளீட்டுவதும் அந்த பொருட்களின் வாயிலாக இன்பம் தூய்ப்பதும் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களின் இயல்பு ஐம்பொறிகளால் ஐம்புலன் நுகர்ச்சிகளை நுகர வேண்டும் என்பதற்காகவே உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் பொருளீட்டுகிறோம் பொருள்களை பெறுகிறோம் அவைகளின் வாயிலாக இன்ப நுகர்ச்சியை அடைய முயல்கிறோம் பொருளையும் இன்பத்தையும் அடைவதற்கு உலகியல் முயற்சிகளும் இறைவழிபாடும் தேவைப்படுகின்றன இறைவனை சார்ந்திருந்து அறவழியில் பொருளீட்ட வேண்டும் என்றும் அறவழியில் இன்பம் தூய்க்க வேண்டும் என்றும் வேதபூர்வம் எனப்படும் வேத சாஸ்திரங்களின் முற்பகுதிகள் உபதேசிக்கின்றன இயல்பாகவே பிரகிருதி சுவபாவமாகவே இருக்கின்ற பொருள் நாட்டம் புலனின்ப நாட்டம் ஆகியவற்றை சாஸ்திரங்கள் நெறிப்படுத்துகின்றன உடல் வாழ்க்கைக்கு ஆரம்ப நிலையில் பொருளும் இன்ப நுகர்ச்சியும் தேவை பொருளையும் இன்பத்தையும் மட்டும் பெறுவதற்கே வாழ்க்கையை முற்றிலும் பயன்படுத்திவிடக்கூடாது என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன புண்ணிய காரியங்களை செய்து கொண்டே பொருளீட்ட வேண்டும் புண்ணிய காரியங்களை செய்து கொண்டே இன்பம் துய்க்க வேண்டும் அற வழியில் புண்ணியத்தை சேகரிக்கும் வகையில் பொருளும் இன்பமும் அமைய வேண்டும் அறம் எனப்படும் தர்மமும் நமக்கு புருஷார்த்தமே தர்மம் என்பதன் பொருள் புண்ணியம் புண்ணியத்தை பெறுவதற்கான செயல்களும் தர்மம் என்றே அழைக்கப்படுகின்றன நாம் செய்யும் நல்ல செயல்கள் அனைத்தும் புண்ணியங்களாக மாறுகின்றன தீய செயல்கள் அனைத்தும் பாபங்களாக மாறுகின்றன புண்ணியங்களும் பாபங்களும் நமது இன்பத் துன்பங்களாக வந்து அமைகின்றன புண்ணிய பாபங்களே இன்பத் துன்பங்களுக்கு காரணமாகின்றன எனவே புண்ணியத்தைச் செய்வதும் மிக முக்கியமான குறிக்கோள் ஆகும் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா புண்ணியத்தைச் செய்வதற்கு காலம் தாழ்த்தல் ஆகாது பொருளீட்டு இன்பம் துய்ப்பதோடு மட்டுமல்லாமல் இயன்றவரை புண்ணியத்தை கொடுக்கின்ற நற்செயல்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் தனி சமூகத்திற்கும் அறம் மிக மிக முக்கியம் அது பிரவிற்த்தி தர்ம சக்கரம் வேத சாஸ்திரங்கள் இவ்வாறு குறிக்கோள்களை உபதேசிப்பதை நன்கு உள்வாங்கிக் கொள்வோமாக அற பொருளை அடைந்து அறவழியில் இன்பங்களை அனுபவித்து அறத்திற்கே முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துவோமாக பொருளும் இன்பமும் அறத்தை கடைபிடிப்பதற்கே ஆகும் இறைவா உனது அருளால் என் எண்ணங்கள் அறவழியிலேயே அமையட்டும் அறவழியிலேயே என் சொற்கள் இயங்கட்டும் என் உடல் உறுப்புகள் அனைத்தும் அறவழியிலேயே செல்லட்டும் பிற்கால வாழ்க்கையில் இன்பத்திற்கு காரணமான புண்ணியத்தை இப்பொழுதே சேர்ப்பேனாக பிறவி தோறும் உதவி புரியும் புண்ணியமே சிறந்த செல்வம் இவ்வுடல் அழிந்த பிறகும் பொன்றுங்கால் பொன்றா துணையாக அழியாமல் உடன் வருவது புண்ணியமே ஆகும் புண்ணிய மூர்த்தியாக நாம் விளங்க ஆதி குருநாதர் அருள் புரியட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்